மருந்து அதிகாரத்தின் முதலாம் குரலுக்கு விளக்கம் தருகிறார் டாக்டர் நாம் சந்திக்கின்றோம் நண்பர்கள் உறவினர்கள் என பலருக்கும் கடிதம் எழுதுகின்றோம் ஒருவரை சந்திக்கும் போது என்ன எப்படி இருக்கின்றீர்கள் நலம் என விசாரிக்கின்றோம் ஒருவருக்கு கடிதம் எழுதும் போது எத்துணை முக்கியமான செய்திகள் எழுத வேண்டியிருந்தாலும் அவை கடிதத்தில் இடம்பெறுவதற்கு முன்பு நலம் வினைவிய கடிதத்தை தொடங்குகின்றோம் எப்படி இப்பழக்கம் நம்ம எல்லோரிடத்திலும் வந்தது என்பதை விட இப்பழக்கத்தை கடைபிடிக்க தவறினால் அதுவே ஒரு தவறான நெறியாகவும் அமைந்துவிட்டது நல்லெனவற்றையே நாடும் நமது உள்ளம் நாமும் நம்மை சார்ந்தவர்களும் சமூகமும் நலமுடன் இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தையே வெளிப்படுத்துகின்றது யாவரும் நலமுடன் இருத்தலை விழைந்திட அந்த விளைவே வினாவாக அமைந்து உடல்நலம் விசாரிக்கும் உயர்ந்த பண்பினை கடிதத்திலும் கடைபிடித்து வருகின்றோம் கருதுகின்றான் யாவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்பதுதான் ஆசை அப்படி ஆயின் இன்னும் மருத்துவமனைகளிலும் மருத்துவர்களிடமும் மருந்து கடைகளிலும் ஏன் கியூ முறையை அனுசரித்து கூட்டம் நிற்கின்றது மருத்துவருக்கும் மருந்துக்கும் பணம் செலவிட வேண்டியதில்லை நலமுடனும் வாழ முடியும் அதற்கு வழி என்ன வள்ளுவன் வாய்மொழியை வழி என்ன இருக்க முடியும் ஒரே வழி உயர்ந்த வழி ஒன்றுதான் நோய்க்கு அடிப்படை காரணம் அவன் அவன் செயல்களே அதைத் தவிர வேற எதுவும் இல்லை இதைத்தான் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்கிறார் மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்னும் போது எது மிகுந்தால் எது குறைந்தால் நோய் வரும் என்று வள்ளுவர் சொல்லவில்லை ஆனால் இக்குற பெற்றுள்ள மருந்து எனும் அதிகாரத்திற்கு விளக்கம் தந்த பரிமைகள் இதை தெளிவுறுத்தியுள்ளார் நோய் இரண்டு வகைப்படம் ஒன்று பழவினையால் வருவது மற்றது மனிதன் செயல்பாட்டால் வருவது பழவினை என்பதை கஞ்சனிட்டல் என பிறவியிலேயே தோன்றும் நோய்களை வம்ச வழியாக தோன்றும் ஏனெனில் செயல்பாடு எதுவும் இல்லை அவனும் பொறுப்பாக மாட்டான் அவன் பெயரில் குறையும் சொல்ல முடியாது இவை தவிர்த்து வரும் எல்லா நோய்களுக்கும் அவனே பொறுப்பாகின்றான் தோன்றும் நோய்களை தொகுத்து பார்க்கும் உண்ணு உணவால் வருவன மனிதன் செயல்பாட்டால் வருவன என்பார் பரிமை நோய்கள் என்றும் செயல் குறைவால் வரும் நோய்கள் என்றும் கொள்ளலாம் உணவில் கட்டுப்பாடு இன்றி கிடைத்ததை கிடைத்த இடத்தில் கிடைத்த மட்டும் மூச்சு முட்ட ஒருகை பார்த்தால் அஜீர்ணம் வயிற்றுக்கோளாறு ஏற்படாமல் என்ன செய்யும் அப்படியே ஜீரணித்தாலும் உடல் கொழுத்திட பின் விளைவுகள் வரும் உடலில் எடை கூட கூட ஒபிசிட்டி என்னும் உடல் கொழுத்த தன்மை உண்டாகும் எடை கூடிட அதன் விளைவாக இதய நோய் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் மூட்டுவலி போன்ற நோய்கள் கண்டிட ஏதுவாகின்றது மிகினும் என்பதோடு விடாது குறையினும் என்று வள்ளுவர் கூறியது புரதச்சத்து வைட்டமின் இரும்புச்சத்து போன்ற உடலுக்கு மிகவும் அவசியமான பொருள்கள் என்பதாகும் இவை குறைந்தால் ஊட்டச்சத்து குறைந்திட சோகை கண்பார்வை குன்றுதல் வாய்ப்பின் போன்ற நோய்கள் வந்து துன்பம் பெருகும் உணவின் மிகுதியாலும் உணவுப் பொருள்களின் தரக்குறைவாலும் நோய் வருதல் கண்கூடு உணவன்றி மனிதன் செயல்பாடு மிகுனும் குடும்பத்தின் வருமானத்தை பெருக்கும் நோக்குடன் உறக்கமின்றி இரவு பகல் எந்த நேரமும் ஓய்வின்றி வேலை செய்து வருவானானால் அவன் உடலும் கிடவே செய்யும் உடல் உறுப்புக்கு நல்ல ஓய்வும் அமைதியான நல்லுறக்கமும் மிக அவசியம் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்று நோயின் பாகுபாடு சொல்லப்பட்டுள்ளது நூலோர் என்றது மருத்துவ நூல் அறிகே குறிக்கும் இதை ஆயுர்வேதம் என்று பரிமேனகர் கூறுகின்றார் எனவே உணவும் செயலும் அதிகப்படாமலும் குறைபுறாமலும் பார்த்துக் கொண்டால் நோயின்றி வாழ முடியும் மாடரேஷன் in எனி திங் அண்ட் இன் என்பதையே வள்ளுவர் மிகுனும் நோய் செய்யும் மருந்து அதிகாரத்தின் முதலாம் குரலுக்கு இதுவரை விளக்கம் தந்தவர் டாக்டர் குரல் நெறி மருந்து அதிகாரத்தின் இரண்டாவது குரலுக்கு விளக்கம் தருகிறார் டாக்டர் ஒரு இயந்திரம் இயங்குவதற்கு மின்சாரம் எரிபொருள் ஆகியவை செயல்படுகின்றது ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் கலோரி என்று வயதிற்கும் எடைக்கும் நாம் செய்யும் வேலைக்கும் ஏற்ப புரதம் மாவுப்பொருள் கொழுப்பு போன்ற சக்தி தரும் பொருள்கள் அடங்கிய உணவை உண்டு இரண்டு நாள் பட்டினிக்காரன் விரலம் இருப்பவன் தண்ணீரை மட்டும் அறிஞ்சி சில நாட்கள் வாழ முடியும் அதற்கு மேல் எனவேதான் உயிர் வாழ வேண்டும் என்றால் உண்பது அவசியம் ஆனால் சிலர் உண்பதற்காகவே உயிர் வாழ்கின்றனர் சமுதாயத்தில் எல்ல மக்களும் வாழ்கின்றனர் பசியப்பக்காரனும் புளியப்பக்காரனும் கலந்ததுதான் உலகம் இன்று ஏழையாக இருப்பவன் நாளை பணக்காரன் ஆகிவிடலாம் இருப்பவன் நாளை பணக்காரன் ஆகிவிடலாம் எனவே வள்ளுவர் உணவு உட்கொள்ளும் முறையை பற்றி சொல்லும் போது மட்டும் கடைபிடித்தாரே ஒழிய மற்ற பொருளாதார நிலையை அவர் கொள்ளவில்லை எல்லோருக்கும் ஏற்ப பொதுவானவற்றையே சொல்லி உள்ளார் பசித்து ஒரு மணிமொழி பொருள் பொதிந்த பொன்மொழி இதை மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது போற்றி என்றார் முன் உண்டது பெரித்து விட்டது என்பதை எப்படி அறிவது பசி உணர்வு உடலில் தளர்வு அறிந்தால் அதுவே போடும் பசி வரும் வரை காத்திருப்பது இல்லை மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு என்பதிலிருந்து மருந்தை கண்டு மனிதன் பயப்படுகின்றான் என்பதை விரும்பியும் தள்ளுதல் தானே இயல்பு அருந்தியது அற்றது போற்றி என்பது மிகவும் சிந்தைக்கப்பானது சாப்பிட்ட உணவு இறைப்பையின் நான்கு மணி நேர அளவே இருக்கும் இறைப்பை காலியானவுடன் சாப்பிடச் சொல்லவில்லை அப்படியானால் மனிதன் ஒரு நாளைக்கு ஆறு முறை சாப்பிடுவார் அருந்தியது அற்றது போற்று என்பதால் உணவு நன்கு அதன் சட்டுப்பொருள்கள் உடலில் உறிஞ்ச பெற்று உடலுக்கு வேண்டிய சக்தியை கொடுத்து தீர்ந்து விட்டது என்பதை அறிந்த பின்னரே உண்பது நல்லது உடலுக்கு மேலும் உணவு அவசியம் ஏற்படும் நிலை இருந்தாலொழிய உணவை கொள்ளுதல் தவறு சாப்பிட்டு நேரமாகிவிட்டதே அடுத்த வேளை உணவை முடித்துக் கொள்ளுதன் தானே முறை என்பது தகாது மற்றது போற்றி உணும் என்பதில் உன்னின் என ஏன் சொல்ல வேண்டும் என்றால் வள்ளுவர் இந்த உலகிற்கே அறிந்தவர் மக்களின் மனத்தை நன்கு புரிந்தவர் எங்கு எப்படி மனிதன் தவறு செய்கின்றார் என்பதை நன்கு அறிந்தவர் ஆதலால் இம்முறைப்படி உண்டால் நோயின்றி வாழ முடியும் என்று வலியுறுத்தி அறிவுறுத்தவே இப்படி சொன்னார் படித்ததை ஓரிரு முறை எழுதி பார்த்தால் மனத்தில் நன்கு பதியும் என்று ஆசிரியர் சொன்னாலும் படித்தவன் புத்தகத்தை மூடி வைத்து விட்டு மறந்து மாணவன் தேர்வில் தோல்வி அறிவுரையின் அருமையை அறியாது செறிப்பதற்கு காத்திருக்காது அவ்வப்போது உண்டு உடலுக்கு நோயை வரவழைத்துக் கொள்ளுகின்றான் அருந்தியது அற்றது அறிந்து அளவுடன் சாப்பிட்டால் மருந்து என்று ஒன்று வேண்டியதே இல்லை என்று உணவு உண்ணும் பழக்கத்தை உணர்த்தவை வலியுறுத்தி சொல்கின்றார் என்பது புலனாகும் வேறு வகையில் நோய் வருவது இல்லையா என்றால் வரும் என்றும் அதற்கு அவ்வளம் வழி முறையை மருத்துவம் செய்தல் வேண்டும் என்பதை அறிவோம் நோய் வராமல் தடுக்க நாம் இக்காலத்தில் பெறும் தடுப்பூசி போன்ற நடவடிக்கைகள் அக்காலத்தில் இல்லைதான் மக்கள் தொகையும் அக்காலத்தில் குறைவு தொழிற்சாலைகளும் இல்லை காற்றின் தூய்மை குறைவா நுரையீரல் தொடர்பான நோய்கள் மறுமணவும் அக்காலத்தில் மிக குறைவே இவை யாவற்றையும் சீர்தூக்கி பார்க்குங்கள் வள்ளுவர் நோய் தடுப்பு முறையை எவ்வளவு ஆழ்ந்த கருத்தினை தன் நோய்க்கு தானே காரணமாகின்றான் கருதி அதுவும் வராமல் தடுத்திட வழிவகையை கூறினார் இக்குரலுக்கு உடை எழுதிய பன்மருள் ஒருவராய பரிதியார் தாமம் பார்த்து அன்னம் கூறும் வாயு சஞ்சரிக்க ஒரு கூறும் வாதம் பித்தம் சிலேட்டுமக்க வேண்டாதன விட்டு அதனம் பண்ண கடவார் என்கின்றார் நெறிய உலகிற்கு உணர்த்தியவர்களில் வள்ளுவரே தலையானவர் ஆவார் இன்றைய சிந்தனையாக இதுவரை குரல் நெருக்கள் மருந்து அதிகாரத்தின் இரண்டாவது குரலுக்கு விளக்கம் தந்தவர் டாக்டர் மூ சிவகண்ண